ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فيا عباد الله استغفر الله واثوب فالله تعالى يقول فهو اتق القائل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وصفوا فطن لا تصيبن الذين ظلموا منكم خطا واعلموا ان الله شديد العقاب صدق الله العظيم عن عمران بن حسين رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم في هذه الامه خف ومخ وقذف قال رجل من المسلمين يا رسول الله ما ذا ذلك قال اذا ظهرت القيان والمعازف وشربت الخمور رواه الترمذي طلب الشهر لاله மிகரற்ற அன்புடையோனும் அகிலத்துக்கு ஒரு அறுக்கடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹின் தூதர் முகமது அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது கடமை நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹனுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கும் இறைநேச செல்வர்களே அல்லாஹனுடைய நல்லடியார்களே எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களை எடுத்து நடக்குமா எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை விலக்கி வைத்திருக்கிறானோ தடுத்து வைத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன் அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லது நாட்டில் மட்டுமல்லும் சர்வதேச ரீதியிலே முஸ்லீம்கள் பல பிரச்சனைகளுக்கு பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்று அந்த சகோதரர்களே இந்த நெருக்கடிகள் இந்த பிரச்சனைகள் எங்களை ஏன் முன்னோக்கி கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு ஆணும் ஹதீசும் என்ன பதில் சொல்லுகிறது என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க அந்த சகோதரர்களே ஒரு சுத்தமான அழகான பூர்த்தியான சத்தியமான ஒரு மார்க்கத்தை ஒரு தீனை அம்மா எங்களுக்கு தந்திருக்கிறார் அந்த தீனுடைய வழிகாட்டல் அது ஒரு குறுகிய வட்டத்தில் அல்ல நமது வாழ்வின் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கத்தை நாங்கள் சுமந்திருக்கிறோம் அந்த சகோதரர்களே இருக்கலாம் அழுர்த்தங்களாக இருக்கலாம் எதிரிகளுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அழகான அணுகுமுறைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்களே எனவே அந்த சுத்தமான மார்க்கத்திலே நாங்கள் குறைவு செய்கின்ற பொழுது குறிப்பாக சொல்ல போனால் அன்பு சகோதரிகளே எத்தனையோ முஸ்லீம்கள் இஸ்லாமிய அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள் மார்க்கர் என்றால் இஸ்லாம் என்றால் அவர்களுக்கு தெரியாத அதை விளங்குகிறார்கள் இல்லை விளங்குவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் ஈமானுக்கு பிறகு மிக முக்கியமான அம்சமாகிய தொழுகையை கூட உதாசீனம் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு முஸ்லிம் இடத்தில் தொழுகை இல்லை என்றால் அவர் எப்படி இஸ்லாமிய முறையில் வியாபாரம் செய்ய போகிறார் குடும்பம் நடத்த போகிறார் எப்போது இஸ்லாம் ஹராமாக்கிய விடயங்களை அவர் விடப்போகிறார் ஈமித்து பிறகு தொழுகைதான் மார்க்கத்திலே மிக முக்கியமான ஒரு கடன் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதனால் தான் ஒரு ஹதீஸ்லேயே வந்திருக்கிறது அல்ல உதவியை நாங்கள் அடைய வேண்டுமானால் அல்லாஹனுடைய பாதுகாப்பை நாங்கள் பெற வேண்டுமானால் எங்களுக்கு அல்லாஹுவா அல்லாஹனுடைய நெருக்கம் தேவையாக இருக்கிறது அல்லாஹோடு உள்ள அந்த தொடர்பு சிராகவன் அதிலே மிக முக்கியமானது தொழுகின் மூலமாகத்தான் தான் அல்லாஹனுடைய உதவியை நீங்கள் இந்த உலகத்தில் பெற வேண்டுமானால் அடைய வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்ன அல்லாஹு எங்களுக்கு சிறப்பு அழகாக சொல்லி தருகிறான் ரெண்டு விடயங்கள் ஒன்று பொறுமை அன்று சகோதரர்களே அல்லா எங்களை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார் நாங்கள் படைத்திருப்பதே உங்களை சோதிப்பதற்காக சொல்லுகிறார் எனவே அந்த சகோதரர்களே ஆட்சி மூலம் சோதிப்பான் அரசாங்க அதிகாரிகள் மூலம் சோதிப்பான் வறட்சி மூலம் சோதிப்பான் அனர்த்தங்கள் மூலம் சோதிப்பான் பசியின் மூலம் பட்டினியின் மூலம் சோதிப்பான் பல சோதனைகள் முன்னோக்கி வரும் இதை பொறுவான் தெளிவாக சொல்லுகிறாரேக்கும் விஷயம் من الخوف والجوع ونقص من الأبوال والأنفس والصبرات وبشر الصابرين على التكول رد الله نعني بلو أمشنجم تولدهم قرآن وذيهم حجكم الحج شيدهم عمراء سيدهم درنهم سيدهم الله ينني سو ذكراني அல்லது எங்களை சோதிக்கிறானே என்று ஒரு தனிப்பட்ட மனிதரோ சமூகமோ சொல்லக்கூடாது சோகர்கள் அல்லாஹு காலின் பொறுமை பொறுமையாளிகளுக்கு நன்மாரா என்று சொல்லுகிறார் எவ்வளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ அல்லாஹின் சக்தம் நிரும்புகிறோமோ வழிகாட்டியூரம்ையோடு செய்கிறோமோ அல்லா நிச்சயமாக உதவி செய்வார் சகோதரர்களை எனவே இந்த காலகட்டத்தில் நாங்கள் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே சிறுபான்மை மக்களால் ஆங்காங்கே சிறிய கிராமங்களில் சிதறை வாழுகிறோம் கொழும்பில் மட்டுமல்ல கொழும்புக்கு வெளியே கூட பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே அதே நேரத்தில் கொழும்புக்கு வெளியே எத்தனையோ பகுதிகளில் கிராமங்களில் சில முஸ்லீம்கள் மனம் மனம் உடைந்து போயிருக்கிறார்கள் ஏன் முஸ்லீம் அல்லாதவர்களினால் பரத்தப்படுகிற சில வதந்திகளால் முஸ்லீம்கள் மீது சில தப்பிப்பிராயங்கள் விரோதமாக பறத்தப்படுவதால் அவர்கள் கடைகளில் கூட வியாபாரம் இல்லை என்று அவர்கள் ஆத்திரப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தோம் அன்பு சகோதரர்களை கொழும்புக்கு வெளியே போய் பாருங்கள் முஸ்லீம்கள் வாழுகிற அவர்களை சூழ்ந்துள்ள பெரும்பான்மை சமூகம் கூடுதலாக இருக்கிற சில பகுதிகளிலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அதாவது எங்களுடைய ஏனென்றால் நாம் பேத் என்று என்னமோ ஒரு கமிக்கலை போட்டு வியாபாரம் செய்கிறோம் அது உடுப்பிலே உணவிலே அதாவது இப்படியெல்லாம் அதாவது வியாபாரம் செய்வதால் இப்படி செய்கிறார்கள் என்ற ஒரு வதந்தி பரட்டப்பா அன்பு சகோதரர்கள் அருமையாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இந்த நேரத்தில் அல்லாஹோடு உள்ள தொடர்பை சீரா ஐந்து நேரம் முறையாக அழகாக தொழுது அதிகமாக்கி நாம் அல்ல அந்த தொடர்பை விஷயங்களை சீராக்கிக் கொள்வோமே ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய முழு உலகத்தினுடைய அதிகாரம் அதனுடைய கட்டுப்பாடு யாருடைய கையில் இருக்கிறது சகோதரர்கள் அல்லாஹு தெளிவா அடியார்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிபட வேண்டும் என் பக்கம் திரும்ப வேண்டும் என் பக்கம் என்னுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும் அடியார்கள் எனக்கு வழிபடுவார்களே ஆனால் அவர்களோடு சம்பந்தப்பட்ட அது காற்றாக இருக்கலாம் நெருப்பாக இருக்கலாம் மலையாக இருக்கலாம் சகோதரிகளை ஆட்சியாக இருக்கலாம் இந்த அடிசல் புதுசிலே வருகிறது அல்லாஹு சொல்லுகிறார் உங்களை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களே அது யாராக இருந்தாலும் முஸ்லீம் இஸ்லாமிய மன்னர்களாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் உங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுடைய உள்ளங்கள் என்னுடைய கையிலே தான் இருக்கிறது உங்களுடைய ஆளுநர் உங்களுடைய கவர்னர் உங்களுடைய மினிஸ்டர் உங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய மன்னர் இவர்களுடைய உள்ளங்கள் என்னுடைய கையில்தான் இருக்கிறது அதிகார்கள் எனக்கு வழிபடுவார்களே قُلُوبَ ملوكهم عَلَيْهِمْ அடியார்கள் எனது மார்க்கத்தை சரிய பின்பத்துவார்களே ஆனால் வழிப்படுவார்களே ஆனால் அன்பு சகோதரர்களை அல்லாஹு உங்களை ஆட்சி செய்கின்ற அந்த அரசர்கள் ஆளுநர்கள் ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களிலே உங்கள் மீது இரக்கத்தை போடுவேன் உங்கள் மீது நல்லெண்ணத்தை போடுவேன் எனவே அவர்கள் உங்கள் மீது நல்லாட்சி செய்வார்கள் முஸ்லீம்கள் இவர்கள் நல்லவர்கள் இவர்களுக்கு உரிமைகள் கொடுக்க வேண்டும் இவர்களை பாதுகாக்க வேண்டும் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இவர்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற யோசனையை மன்னர்களுடைய உள்ளங்களே போடுவது அரசாங்கத்தை தொடர்பை உங்களை ஆட்சி செய்கிற மன்னர்கள் ஆட்சியாக இருக்கிறார்களே அவர்களுடைய உள்ளங்களிலே உங்கள் மீது மோசமான எண்ணத்தை போடுவேன் போடுவேன் எனவே அவர்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறார் அன்பு சகோதரர்களே எனவே உதவிகள் வருவதற்கு என்ன காரணம் ஒன்று பொறுமை அல்லாஹோடு தொடர்பை சீராக்குவது வழிபாடுகளையும் ஒழுங்காக அழகாக முறையாக செய்வது அன்பு சகோதரர்களே இந்த விடயங்களில் நாங்கள் கடும் கருத்துமாக இருந்தால் அல்லாஹு எங்களை பாதுகாப்பார் அந்த சகோதரர்களை எதிரிகள் எங்கள் மீது எப்போது சாட்டப்படுவார்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் எங்கள் மீது சாட்டப்படுவதற்கு காரணம் அந்த சகோதரர்களே நாமெல்லாம் என்ற அந்த திருக்கலைமாவை முழிந்து அல்லாஹோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் இறைவன் வழிப்படுவோம் நீ படுத்தவைகள் விலகி நடப்போ என்று ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் சகோதரர்களை உலகத்துக்கு வருவதற்கு முன்பு நாம் அருவாக என்ற ஆழ்மலோகத்திலே அல்லா எங்களுடைய உயிர்களை வைத்து கேட்டால் அளக்கு பிறப்பிக்கும் நான் தானே உங்களுடைய இறைவன் நான் தானே உங்களுடைய அல்லா என்று கேட்ட நேரத்தில் நாம் எல்லாம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம் சகோதரிகளை எனவே இந்த உலகத்துக்கு வந்ததற்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தை அண்ணாவோடு செய்து அந்த உடம்பு உடன்படிக்க உம்மட்ட பிடிச்ச பாலை ஞாபகம் இல்ல ரூபுகளாக இருக்கின்ற பொழுது அல்லா இடத்திலே செய்த ஒப்பந்தமா ஞாபகம் இருக்கிறது அதை நினைவுபடுத்தம் அதிகமான நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் வேதங்களை இறக்கி வைத்தால் ஒரு ஆணை வைத்தான் ஒரு அது சம்பந்தமாக அழகாக சொல்லுகிறது சகோதரர்களே உங்களிடத்திலே ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துத்தான் இந்த உலகத்துக்கு நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் எனவே அதை நாங்கள் மறந்து வாழ்ந்தால் ஒரு ஆண் தெளிவாக எிகள்ப்படுவார்கள் என்றார்கள்ருமைடத்திலே அழகாக சொல்லுகிறது கவுனகைய என்ற ஒரு கூட்டம் அன்பு சகோதரர்களே அல்லாவை மறந்து அமாவுத்தால கழுகையை வீணாக்கி சகோதரர்களை சொல்லுகை இல்லை என்றால் அவரிடத்திலே மார்க்கம் இருப்பதை எதிர்பார்க்க முடியாது ஒரு மனிதனை ஒரு முஸ்லிமை நீங்கள் பள்ளியோடு தொடர்பிருக்க கண்டால் மச்சிதோடு தொடர்பிருக்க கண்டால் அல்லா மிகப்பெரியவன் என்ற வியாபாரம் பெருசில்லை என்ற குடும்பம் பெருசில்லை என்ற தொழில் பெருசில்லை என்ற அன்னோடான் மிகப் பெரியவன் ஐயா நோலா வெற்றியின் பக்கம் ஓடி வாருங்கள் தொழுகையிலே தான் வெற்றி இருக்கிறது அல்லாவை நினைவு செய்வதிலே தான் வெற்றி இருக்கிறது அல்லாவுக்கு வழிபடுவதிலே தான் வெற்றி இருக்கிறது தொழுகையின் விரைந்து வருவார் தனது வாழ்விலே வழக்கமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நபரை நீங்கள் கண்டால் அவருக்கு ஈமான் இருக்கிறது நீங்களே விட்டுனையோ முலி சொல்லுவதை பார்க்கிறோம் என்ன கண்டபாய இப்படி ஒன்று வேணுமா நாங்கள் அல்லாட நினைவுல இருந்த போதுமே அஞ்சு நேரம் சொல்லணுமா சகோதரர்களே எனவே ஐந்து நேரம் தொழுகை அசலாக்கு நூறு ஐந்து நேர தொழுகை ஓட வாழ்க்கையில தனித்திரியத்தை வாழ்க்கையை ஒளிமயமாக்கக்கூடியது என்றார்கள் அருமை நபி சல்லாஹி வசல்லமாறு அதனால்தான் சுபக தொழுகையை நிறைவேற்காத சில சகாபாக்கள் சில சில நபர்களை பற்றி சகாபாக்கள் ரசூனுள்ள வந்து எங்களிலே சில நபர்கள் இருக்கிறார்கள் அதிகாலையிலே எழும்புறாங்க அவர்கள் சூரிய உதயம் வரைக்கும் குரண்டு புரண்டு படிக்கிறார்கள் என்று சில நயவஞ்சர்களை பற்றி கேட்ட பொழுது ரசூனுலாஹிடத்திலே கேட்ட பொழுது அவருமே எனக்கு சொல்லல்லாஹு சொன்ன அழகான பதில் சகிது பகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்க அருமை நபி சல்லு அழகி வசல்லம் சொன்னார்கள் நிறைவேற்றாமல் இதனுடைய அர்த்தம் என்ன சகோதரர்களே கருத்திரியம் அன்றைய வாழ்நாள் அவனுக்கு முழுக்க கெட்டதாகத்தான் இருக்கும் அதனால தான் குரான் சொல்லுகிறது யாரெல்லாம் தொழுகியை வீணாக்கி விட்டுவிட்டு வா நினைக்கூடிய அந்த தொழுகையை விட்டுவிட்டு மனம் போன போக்கில் எந்த சமூகம் வாழுவார்களோ அல்லா பல சந்திப்பார்கள் பல பிரச்சனைகளை அழிவுகளை சந்திப்பார்கள் என்று அந்த முகம் கொடுத்து சகோதரர்களே மிக முக்கியமானது நமது குணம் தான் இந்த உலகத்திலே இஸ்லாம் பரவியது சகோதரர்களை வாழினால் அல்ல பலாத்காரத்தினால் அல்ல சகோதரர்களே இந்த உலகத்திலே இஸ்லாம் பரவியது நல்ல குணத்தின் காரணமாக அருண் நபி சல்லம் ஆகும் அலேஹி வசல்லாம் அவர்களிடத்தில் இருந்த அந்த குணம் அதனால்தான் அருமை நபி சல்லோ அலைஹி வசல்லாம் அவர்களுடைய சுண்ணத்துகளிலே மிக உன்னதமான சுண்ண நபி அவர்களுடைய வழிமுறைகளிலே மிக மேலான வழிமுறை ரசூல் உள்ளாவுடைய குலத்தை பின்பற்றுவது தான் தவறு ஒரு முஸ்லீமை மனநோகம் பேச மாட்டார் அடுத்தவருக்கு இடையூறு செய்ய மாட்டார் முஸ்லீம் என்கிறவர் யார் தெரியுமா அழகாக பழகிறவர் அடுத்தவர்களோடு தன்னுடைய நண்பனோடு பக்கத்து வீட்டுக்காரனோடு தன்னுடைய அடுத்த முஸ்லீம் அல்லாதவர்களோடு ார் என்றார்கள் ஒரு இந்த காலகட்ட நல்ல குணம் அதனால் அருமை நபி அலஹி வசல்லம் சொல்லுகிறார்கள் நான் ஒரு நபருக்கு சொற்கலோகத்திலே கற்பனை வந்த இன்பங்களை அல்லா அங்கே வைத்திருக்கிறார் அதனால் தான் அருமை நவிசல்லி செல்லம் சொல்லுகிறார்கள் சொர்க்கத்தின் உயர்ந்த பகுதியிலே ஒரு மாளிகையை வேண்டி கொடுப்பதற்கு வாங்கி கொடுப்பதற்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் அந்த சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் அல்லாஹருடைய நான் பொறுப்பதாக ஒரு பூமி பெற்றுக் கொடுப்பதற்காக அவர் யார் தெரியுமா நல்ல குணம் உள்ளவர் தன்னுடைய மனைவியோடு பிள்ளைகளோடு பக்கத்து வீட்டாரோடு பிறரோடு அடுத்த முஸ்லீம்களோடு எல்லா நபர்களோடும் நல்ல பண்போடு நல்ல குண குணம் என்றால் என்னு என்றால் கற்றுக் கொடுக்க கூடிய ஒரு ஆசானியராகத்தால் உலகத்துக்கு நபியாக அனுப்ப ஒரு வகையான என்ன நடக்குமோ யாருடைய கடை எரிக்கப்படுமோ யாருடைய கடை உடைக்கப்படுமோ யாருடைய வியாபாரம் பாழாக்கப்படுமோ என்ன நடக்குமோ என் பயத்தோடு இருக்கிறோமே தெளிவாக சொன்னார்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த பஜாரில் இருக்கிற வியாபாரிகள் மோசடிக்காரர்களாக மாறுவார்களோ அவர்கள அம்மா பயத்தை போடுவான் என்றார்கள் அவருமே நிர்சல்ல அந்த சகோதரர்களே நமது வியாபாரம் கொடுக்கல்கள் என்று எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து எங்களுக்கு தொலகையை மட்டுமல்ல சொல்லி தந்தது நாம வியாபாரம் செய்வது எப்படி அல்லாஹனுடைய போய் கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர்களை அல்லாஹுடைய நபி நபீனாவுடைய பசாரிலே போய்கொண்டிருக்கூடிய ஒரு வியாபாரி வியாபார சரக்கு சாமான்களை முன்னாள் வைத்துக் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய திக்க அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த தானிய மூடை அவருடைய வெளிப்பகுதி அழகாக தெரிகிறது உடனே அருமை நபி சல்லு அழைப்பு அந்த வியாபாரிக்கு முன்னாள் வைத்து அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த தானிய மூடைக்குள்ளே கையை போட்டு பார்க்கிறார் கீழே இருக்கிற அந்த தானியம் அது பழுதாக இருக்கிறது மேலே இருக்கிறது நடக்கிறது மேலாலே வைத்து மறைத்து விற்கிறாய் இப்படி செய்கிறாய் என்று சொல்லிவிட்டு சொன்னோ ஏமாற்றி மூடி மறச்சி படை செய்தோஸ் எங்களை சேர்ந்தவன் அல்ல என்றார்கள் அருமை நபி அந்த சகோதரர்கள் எனவே எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து எல்லா விஷயங்களுக்கும் அழகாக வழிகாட்டி இருக்கிறது எப்படி வியாபாரம் செய்வது நட தொடர்பைரா எங்களுக்கு உதவி செய்வார் அதனால் தான் திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு பயம் வருவது இதே நேரத்தில் இலங்கையிலே ஒரு பகுதியிலே மழை இல்லாமல் சகோதர்களே சில மாவட்டங்களிலே குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் இரண்டு மாதங்களுக்கு முன்பு நோன்புக்கு முன்பு இரண்டு நாள் பெய்த மழை எவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கோடிக்கணக்கான ஏற்படுத்தியது ஒரு பக்கம் வெள்ளம் ஒரு பக்கம் பஞ்சம் அன்பு சகோதர்களே திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதிசை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அருமை நிதி பல்லமாக அருகி செல்லம் சொல்லுகிறார்கள் இந்த சமுதாயத்திலே இந்த சமுதாயத்திலே பூமி நாங்கள் பயத்தோடு பிரீதியோடு வாழ்கிறோம் மோசமான ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களிலே எங்களை பற்றி தப்பாபிப்பிராயம் ஏற்பட்டு இருக்கிறது அந்த சகோதரர்களே பற்றி நபி சொல்லலாக சொல்லுகின்ற பொழுது ஒரு நபித்தோழர் அவர் கேட்கிறார் யாராத அனர்த்தங்கள் இவைகள் எல்லாம் எப்போது ஏற்படும் என்று கேட்ட பொழுது நபி சொல்லு அலகி வசல்லம் சொன்னபடி இது மகாராஷ்டிர ஆடலும் பாடலும் அதிகரித்து விட்டால் அல்லாஹுடைய நினைவு அல்லாஹுடைய பயம் மக்களுடைய உள்ளங்கள்ல இருந்து அகன்று ஆடலும் பாடலும் மதுவும் மங்கைக்கும் அடிமையாகி இந்த உலகத்தில் பிரகாரம் நாங்கள் வாட்ஸ்அப்பிலும் அன்பு சகோதரர்களே ஸ்மார்ட் பின்னால் இன்று கடிகாரத்திலே எல்லாமே வருகிறது இப்படியெல்லாம் அன்பு சகோதரர்களே இன்று அதை எப்படி பாதிக்கணும் என்று தெரியாமல் சகோதர்களே பிரேக்க இல்லாத வாகனம் மாதிரி கடிவாரம் இல்லாத மிருகங்கள் மாதிரி அன்பு நினைச்ச மாதிரி இன்று நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதிகரித்து விட்டால் அதே போல போதைப்படி பாவிக்கிறார்கள் சகோதரர்கள் இவற்றை எல்லாம் இவற்றில் விலகி அல்ல படை செய்திருக்கிறார் தன்னை நல்லவர்களாக ஆக்கி இஸ்லாமிய வழிப்புள்ளே நாங்கள் வரவில்லை என்றால் சகோதரர்களை உலகத்தில் வாழ்வதை விட இன்னொரு இழிவுபடுத்தி பேசுவதல்லும் ஊடகங்களிலும் அவர்களை புண்படுத்தி செய்திகளை இருந்துகளை இனம் கண்டு திருத்தி நல்ல குணம் வியாபாரத்திலே நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் இப்படியான விடயங்களை கையாளுவமையான கைவிட மாட்டான் அல்லா முன்னைய சமூகத்தை எப்படி பாதுகாத்தானோ அதே போல பாதுகாப்பார் சொன்ன சிறிய ஒரு வார்த்தை தான் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லா உங்களை பாதுகாப்பான் என்றார் அன்பு சகோதரர்களே அல்லாஹை பயந்து இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கூடிய அமைப்பிலே வாழ்க்கை அமைத்துக் கொள்ள அல்லா ஜல்ல ஜலான உள்ளங்களிலேமானி உணர்வை தருவாயா பயத்தை தருவாயா இந்த நாட்டிலே எங்களை பாதுகாப்பாயா எங்களுடைய வியாபார இஷ்டங்களை வீடு வாசல்களை பள்ளி வாசல்களை யார்லா பாதுகாப்பாயா முஸ்லிம்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களை நீயே பார்த்துக் கொள்வாயா நீ நாடிய விதத்திலே அவர்களை நடத்தாட்டுவாயா அவர்களுடைய ஒற்றுமையை சின்னா பின்னமாக்குவாயா அவருடைய பலத்தை பலவீனப்படுத்துவாயா அவர்களுக்கு சோதனைகளை இறக்கி வைப்பாயா யார் எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயா மழை இல்லாமல் தண்ணீருக்காக எந்த பிரதேசங்களில் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு ரஹத்துடைய மழையை இறக்கி வைப்பாயா யார் லார் மலையாகிதேத்துடைய மலையாக அந்த மக்களுக்கு மழையை ஒழிய வைப்பாயா பாதுகாப்பாயாக்கொள்ளுவாயா